வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து செய்தி சேவை மே பதினான்கு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் முப்பத்தி நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிதழ் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் பெரியார் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட தொலைதூர கல்வி மைய மாணவர்களுக்கு மே பதினைந்தாம் தேதி தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு இன்னும் புத்தகங்கள் வழங்கப்படவில்லை என்ற சர்ச்சை எழும்பியுள்ளது கொள்ளிமலை மலைவாழ் மக்களின் அறியாமையை பயன்படுத்தி குழந்தைகளை தத்தெடுத்து வியாபாரம் செய்துள்ளதாக மாதர் சங்க உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது ஹைட்ரோ எரிவாயு எடுக்கும் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்யக்கோரி மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் விவசாயிகள் சங்கம் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் தமிழகத்தில் நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதால் மே பத்தொன்பதில் நடக்க இருந்த தேர்வை ஒத்திவைத்தது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நபார்டு என்று அழைக்கப்படும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் கிரேட் ஏ பணியிடங்களுக்காக தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வரும் தேதி நடைபெற இருந்த அருங்காட்சியக பொறுப்பாளர் பணிக்கான தேர்வு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக டி அறிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைக்கக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களின் நாற்பத்தி சதுர கிலோமீட்டர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடமாநிலத்தவர் பெருமளவில் ரயில்வே பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு வசதியாக இனி தாய்மொழியில் பேசக்கூடாது என்றும் ஆங்கிலத்தில்தான் பேச வேண்டும் என்றும் ரயில்வே உத்தரவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் போர் விமானங்கள் தயாரிக்கும் நிறுவனமான லாஹித் மார்டின் நிறுவனம் புதியதாக வெளியாகியுள்ள எஃப் ரக விமானத்தில் நூற்று விமானங்களை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டால் நாங்கள் வேறு யாருக்கு இவ்வகை விமானங்களை விற்பனை செய்ய மாட்டோம் என கூறியுள்ளது விமானம் மூலம் ஒமன் நாட்டிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் எட்டு கோடி மதிப்புள்ள இருபத்தி கிலோ தங்கு கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்திய நாட்டிலேயே முதன்முறையாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் பெண் கமாண்டர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மக்களவைத் மூன்றில் ஒரு பங்கு முதல் முறை வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிப்பதில் எதன்முறை பாதிப்புடைகிறார்கள்து தொடர ஆய்வு முடிவுகள்ன சு இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்ற மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமலின் பேச்சு தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அக்கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது டெல்லி மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளின் பெயர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான குலிஜியம் இன்று பரிந்துரை செய்துள்ளது இந்தியாவின் ஒரு பகுதி தங்கள் கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு அறிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் வெளிநாட்டு கடன் சுமைகளை சமாளிக்க பாகிஸ்தான் நாட்டிற்கு அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆறு பில்லியன் டாலர் தொகையை ஐ வழங்க உள்ளது இலங்கையில் பதற்றத்தை தணிக்க நான்கு நகரங்களில் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது நைகர் நாட்டின் தலைநகரில் நடந்த டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது ஐஸ் ஹாக்கி போட்டியின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கீழே விழுந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு அமெரிக்காவுடன் சீனா வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை விளைவுகள் மோசமாகும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் பயங்கரவாதம் பரப்பி வந்த முஸ்லிம் மதபோதகர் இலங்கையில் கைது செய்யப்பட்டார் மியான்மர் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான யூ நூற்று ஒன்று என்ற விமானம் தரையிறங்கும்பொழுது விபத்துக்குள்ளாகியுள்ளது ஏமனில் நடக்கும் உள்நாட்டு போரின் விளைவாக பனிரண்டு நிமிடத்திற்கு ஒரு குழந்தை பசியினால் உயிரிழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிகில நிறுவனர் ஜூலியன் அசான்சே மீதான பாலியல் குற்றச்சாட்டு விசாரணையை ஸ்வீடன் மீண்டும் துவக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வணிகச் செய்திகள் வங்கிக் கடன் மோசடி விவகாரம் தொடர்பாக ஐ வங்கியின் முன்னாள் தலைவர் சந்தா கோச்சா அவரது கணவர் தீபக் கோச்சா ஆகிய இருவரும் தில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார்கள் இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியுடன் நிறைவடைந்துள்ளது சென்செக்ஸ் பூஜ்ஜியம் மற்றும் நிப்டி ஒன்று சரிவுடன் நிறைவடைந்துள்ளன நாமக்கல் முட்டை கொள்முதல் விலை இருபது காசுகள் குறைந்து ரூபாய் மூன்று புள்ளி விலை நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வயதான வீரர்களை கொண்டது சி அணி என்பதை புரிந்து கொண்டோ அடுத்த சீசனில் அணியை மாற்றியமைப்பது அவசியம் என்று சி எஸ்கே பயிற்சியாளா் ஸ்டீபன் கிளவு தெரிவித்துள்ளாா் வாழ்த்துக்கள் சி எஸ்கே இறுதிப் போட்டியில் ஒரு ரன்னில் தோற்படுது அவமானமில்லை என்று நியூசிலாந்து முன்னாள் வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரருமான ஸ்டாக் ஸ்டிரைவே தெரிவித்துள்ளார் மும்பையை கொண்டாடுவதை சற்று நிறுத்திவிட்டு இந்த சீசனில் சிறப்பாக விளையாடிய சி எஸ்கேவை ஆக வேண்டும் கிரிக்கெட் வர்ணனையாளர் ஹர்ஷா போக்லே தெரிவித்துள்ளார் சி மீண்டும் அடுத்த வருடம் விளையாடுவேன் என்ற நம்பிக்கையில் கண்கலங்க விடைபெறுகிறேன் என்று சென்னை வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் அறிமுக இயக்குநர் படத்தில் விஷால் ஜோடியாக ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதது என் தவறல்ல எனவே அது எந்த விளக்கமும் அளிக்க தேவையில்லை என சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினேயின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்